நற்றினியின் அறிவ மஞ்சள் தலைக்காக மங்களூர்லிருந்து ஸ்ரீதர் போருங்கிறது முக்கியமாக ரெண்டு வகைப்படும் ஒன்று உள்நாட்டு போர் மற்றொன்று ரெண்டு நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் இப்படிப்பட்ட ரெண்டு வகை போர்கள்லையும் பெருமளவு பாதிப்புகள் ஏற்படுறது இல்லையா அந்த பாதிப்புகளை அந்தந்த குறிப்பிட்ட நாடுகளோட அரசாங்கங்கள் எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் ஏன்னா இப்படிப்பட்ட போர்கள் சில சமயம் அத்தியாவசிய போராகவும் இருக்கும் சில சமயம் அனாவசிய போராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தியாவசிய போரா இருந்தாலும் அனாவசிய போரா இருந்தாலும் இந்த மாதிரி போர்கள்னால பெரும் இழப்புகள் மக்களுக்கும் ஏற்படும் சரி என்னடா ஒரே போரும் அதை பற்றி நான் பா பாதிப்பு இழப்பு சிரமங்களை பற்றி பேசுகிறேனு நினைக்கிறீங்களா நாம அறிவோம் அஞ்சல் தலையில நாம பேசி தெரிஞ்சுக்க போறது போர் வரி ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் அதாவது வார்டாக்ஸ் ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தி தான் அஞ்சல் சேவை மூலமா போர் வரி விதிச்ச முதல் நாடு மேற்கு ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல ஸ்பெயின் நாடு இந்த போர் வரி சம்பந்தமான அஞ்சல் தலைகளை வெளியிட்டுச்சு இதுக்கு காரணமாக அமைஞ்சது அந்த நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து வரைக்கும் நடந்த மூன்றாம் கார்க்டிஸ்டுங்கிற உள்நாட்டு போர் இந்த உள்நாட்டு போரில் ஸ்பெயின் நாடு பெருமளவு செலவு செஞ்சதுனால ஸ்பெயின் அரசாங்கத்துக்கிட்ட நிதி பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சது மேலும் கடன் சுமையும் ஜாஸ்தியாச்சு இந்த பணப்பற்றாக்குறையை சமாளிக்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் ஸ்பெயின் அரசாங்கம் தன்னோட கட்டுப்பாட்டில் இருந்த அஞ்சல் துறை மூலமா மக்கள் தினமும் தபால் பரிமாற்றங்கள் உபயோகிக்கிற தபால் தலைகள் மூலமாக போர் வரி அதாவது வார் டாக்ஸ் வந்து வசூலிக்க ஆரம்பித்தாங்க மக்கள் எல்லோரும் போர் வரி அஞ்சல் தலைகளைத்தான் யூஸ் பண்றதுக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இது போர் முடிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகும் தொடர்ந்துகிட்டு இருந்ததுங்கிறது தான் சோகமான விஷயம் அதே ஸ்பெயின் நாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் கியூபாவோடய சுதந்திரத்துக்காக போர் வரி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டுச்சு இது மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு ஸ்பெயின் நாடு அமெரிக்காவோட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடந்த போருக்கு வந்து உபயோகப்படுத்தினாங்க இப்படி முதன் முதலாக வெளியிடப்பட்ட போர் வரி அஞ்சல் தலைகளை ஸ்பெயின் நாடு தன்னோட உள்நாட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணிச்சு அதோட தன்னோட அண்டை நாட்டோட சுதந்திரத்துக்கும் யூஸ் பண்ணிச்சுங்கிறது தான் ஒரு சிறப்பு முதலாம் உலகப் போர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த முதலாம் உலகப் போர் சமயத்தில் உபயோகிச்ச வார்டாக்ஸ் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் ஏராளம் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு நாடுகள் பல முதலாம் உலகப்போர் சமயத்தில் வார்டாக்ஸ் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க இப்படி முதல்ல வெளியிட்ட நாடு கனடா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வார்டாக்ஸ் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகளை வந்து பிரிண்ட் செஞ்சு கனடா நாடு தபால்களில் வந்து யூஸ் பண்ணாங்க கனடாவோட பல நாடுகளும் போர் வரி அஞ்சல் தலைகளை அந்த சமயத்தில் வெளியிட்டாங்க குறிப்பா ஆன்டிகுவா பெர்முடா வந்து வெளியிட்டாங்க போர்கள் மூலமா ஒவ்வொரு நாட்டு மக்களும் பல இன்னல்களை கடந்து வந்திருக்காங்கதான் இதுல நாம தெரிஞ்சுக்க முடியாது போர்னால ஏற்படுற கஷ்டங்கள் ஒரு பக்கம் அது மூலமா அரசாங்கங்கள் அந்த மக்கள் மேல சுமத்துற போர் வரிங்கிற வார்டாக்ஸ் வந்து ஒரு பக்கம் ஆனால் இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு உலக மனித சமுதாயம் வந்து மேலும் பயணப்பட்டு போயிட்டு இருக்குங்க சரி அடுத்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில் மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்